அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல் வகை வலியறிதல் காலமரிதல் இடனரிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் கொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை ஆகிய பதினோரு அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனி திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாகிய இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் இடுக்கண் என்றால் துன்பம் அல்லது இடையூறு இடுக்கண் என்பதன் பொருள் ஊக்கத்துடன் செயலாற்றிக்கொண்டிருக்கும் போது பிறரால் தோன்றும் இடர்பாடு என்ற பொருளை துன்பம் வரும்போது மனிதனின் கண் இடுங்குவதால் அதாவது சுருங்குவதால் இடுக்கண் எனப்படுகிறது அழியாமை என்றால் மனங் கலங்காமை துன்பத்திற்கு பயந்து செயல் ஆர்வத்திலிருந்து அல்லது ஊக்கத்திலிருந்து பின்வாங்கல் ஆகாது தோல்விகளை பொருட்படுத்தாமல் செயலாற்ற வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம் இடுக்கண் அழியாமை என்றால் துன்பத்தினால் அல்லது இடையூறினால் மனம் கலங்காமல் இருத்தல் இதுதான் முழுமையா தெளிவான பொருள் நன்கு முழுமையாக ஆராய்ந்து தெளிவுடன் ஊக்கமாய் முயன்று செயல்படும் இடையிடையே தோன்றும் சோம்பலை நீக்கி இடைவிடாமல் செயல்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் தொடர்ந்து உணர்த்தி வருகிறார் வலி காலம் இடன் மூன்றையும் அறிந்து செயல்பட வேண்டும் செயல்களை பகிர்ந்தளிக்கும் போது தகுதியானவரை தெளிந்த அறிவுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல் புரிபவரை தலைவன் அவ்வப்போது கண்காணித்து வழிகாட்டி செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு செயல்படும் போது வரும் இடையூறுகளால் மனம் கலங்காமல் துன்பம் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாரம் அமைந்துள்ளது இதற்கு முந்தைய ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் செயல்களை முயற்சுடன் செய்வதையும் சிறப்பும் பலனும் உபதேசிக்கப்பட்டது அச்செயல்களை ஆற்றும் போது வரும் துன்பங்களினால் அல்லது இடையூறுகளால் மனங்கலங்காமல் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக ஆழ்வினை உடைமை அதிகாரத்திற்கு பிறகு இந்த அதிகாரம் அதாவது இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது முயற்சியுடன் செய்யும் செயல்களுக்கு ஊழ்வினையினாலும் பொருள் இன்மையினாலும் தனது உடம்பின் இயலாமையினாலும் துன்பம் ஏற்பட்டு இடையூறு நேரும் பொழுது மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளும் இங்கே நமக்கு உபதேசித்து உணர்த்தப்படுகின்றன செயலை நடத்தும் உண்டாகும் இடர்பாடுகளுக்காக வருந்தாது இந்த அதிகாரத்தில் உபதேசிக்கப்படும் துன்பத்திற்கு அழிந்து விடாமல் இருத்தலே இடுக்கண் அழியாமையாகும் என்பதை